தமிழீழத்தை மையம் கொண்டு வையமெங்கும் வாழும் உறவுகளுக்கு ஈழக்கலைஞர்களின் இதய வணக்கம் ஈகத்தின் ஆழமெத்தனை பாகமன்று அளவிட முடியாத ஆழக்கடலின் அற்புத காவலருக்காய் பதிமூன்றாம் பாகமாய் இந்த பாடல்களை படைத்திருக்கிறோம் அலையின் அசைவிலும் அம்பாலயத்திலும் காற்றின் சிரிர்ப்பிலும் இசையோடு இளையோடிக் கிடக்கும் நெய்தல் நில வாழ்வின் அடிநாதமாய் அவதரித்து ஆழக்கடலின் மேல் தியாக யாகம் புரிகின்ற கடற்கரும்புலிகளின் வாழ்வை இசையினுள் தோய்த்து காற்று வழியினில் கலந்து உங்கள் இதய அறையினுள் நுழையவிடுகிறோம் ஒர்களை பாடல் பல்லக்கில் ஏற்றி பயணம் போகிறோம் வலிகள் கண்டு வதைபடுவதாலும் எமக்கு வலிமை தந்து நிமிர்வழிப்பதாலும் திசைகளையும் முட்டி தழுவுகின்ற இந்த கடல் பிரபாகர வேந்தனின் மனதுக்குள் பிடிவாதமாய் இடம்பிடித்துக் கொண்டது காலம் காலமாய் எங்களுக்கு விலங்கிட வந்தவர்கள் எல்லோரும் கடல் வழி வந்தே தங்கள் கைவரிசையை காட்டி விட்டு சென்றனர் அவர்கள் வந்த அத்தனை காலமும் நாங்கள் ஆழ கடலுக்கு காவல் போட முடியாமல் அடிமை வாழ்க்கைக்கு ஆமாம் போட தொடங்கினோம் வரலாறுகளை வழிகாட்டியாக கொண்ட எங்கள் தலைவனுக்கு தமிழ் வீரம் கடலிலும் விளையாட வேண்டிய கட்டாயம் புரிந்தது அதன் பின்னரே அதிரத் தொடங்கியது கடல்மடி கேட்க யாருமில்லை என்று ஏப்பம் விட்டு கொண்டு திரிந்த எதிரிக் கடற்படைக்கு சாவம் கொடுக்க தொடங்கினர் கரும்புலிகள் கடலோர வாழ்வின் ஓல குரல்களுக்கும் விடுதலை பலன் சேர்க்கும் பாதையில் போடும் தடைகளுக்கும் தங்கள் உயிர்களால் முற்றுப்புள்ளி வைக்க தொடங்கினார்கள் அவர்கள் சாதாரண மனித புறவிகளால் நினைத்தே பார்க்க முடியாத இந்த தெய்வீக செயல் முடித்த கடற்கரும்புலிகளான பருத்தித்துறை கடற்பரப்பில் லெப்டினல் கார்குலி கொழும்பு துறைமுகத்தில் மேஜர் சுகந்தன் மேஜர் தீக்கதிர் கேப்டன் முறையமுதன் லெப்டினன்ட் மணிக்கொடி லெப்டினன் எழுகடல் புல்மோட்டை கடற்பரப்பில் மேஜர் அருமைச்சேரன் மேஜர் பாசமலர் சர்வதேச கடற்பரப்பில் மேஜர் குணாளன் கற்பிட்டி கடற்பரப்பில் கேப்டன் ரெஜி புல்மோட்டை கடற்பரப்பில் லெப்டனல் தமிழவன் நிலாவளி கடற்பரப்பில் லெப்டனல் வித்யா சர்வதேச கடற்பரப்பில் மேஜர் கலைமாறன் சர்வதேச கடற்பரப்பில் கேப்டன் காந்தரூவன் பயிற்சியின் போது லெப்டினன் இன்னமுதன் ஆகிய கடற்கரும்புலி மாவீரர்களுக்கு கடற்கரும்புலிகள் பாகம் பதிமூன்று என்கின்ற இந்த பாடல் தொகுதியை படையலிடுவதில் தர்மேந்திரா கலையகத்தினராகிய நாங்களும் விடுதலை புலிகளின் நிறைவடைகிறோம் புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம்